السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وانا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا وبعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய நேயர்களே ஒலமா பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லு நாம் கூடுதலான அமல்களை நம்முடைய குறுகிய வாழ்நாளிலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் நமக்கு புனித ரமலானை சந்திருக்கிறார் எனவே இந்த ரமணான் எங்களிலே நாங்கள் செய்கின்ற நோக்கின்ற நோன்பின் மூலமாக அமல்கள் மூலமாக எங்களுடைய இதயங்களிலே உள்ளங்களிலே தக்குவாக ஏற்படுத்த வேண்டும் ிகளாக மாறணும் இறை நேரர்களாக நீங்க மாறணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் நோன்பை தந்திருக்கிறோம் என்று நோன்பின் நோக்கத்தை அல்லாஹுலேயே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே சகோதரர்களே நேயர்களே நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டும் நோன்புடைய நோக்கம் என்ன பெருமனில் பசித்திருக்கிறது தாக்கித்திருக்கிறது மட்டுமல்ல எங்களிலே தக்குவா வளர்வதற்காக எங்களிலே இறையற்றம் வளர்வதற்காக அல்லாஹுடைய உள்ளத்திலே வருவதற்காக நாங்கள் மிகப்பெரிய ஒரு பயிற்சி இந்த மாதத்திலே கையாள வேண்டும் இது ஒரு எங்களுடைய உள்ளத்தில் தக்குவா வருவதற்கான ஒரு பயிற்சி காலமாக இந்த ஒரு மாதமும் இருக்கிறது எனவேதான் நோன்பு பிடித்துக் நாங்கள் என்னென்ன அமல்களில் ஈடுபடணுமோ அந்த அமல்களில் உற்சாகமாக நாம் ஒவ்வொருவர்களும் ஈடுபட வேண்டும் சகோதர்களே எனவே ரமலானுடைய மாதத்தில் எல்லா ஹைராட்டுகளையும் ஒலமாக்கள் இந்த மாதத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது மௌசிமுல் ஹைராத் மௌசிமுல்ல அமால் அமல்களுடைய சீசன் நல்லவைகளுடைய பருவகாலம் அமல்களுடைய பருவகாலம் என்று ஆனை அதிகம் அதிகமாக நபிலான சுனத்தான வணக்கங்கள் செய்ய வேண்டும் அதிகமாக நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் சதக்கா தர்மங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் அருவி நபி அலேஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த புனித மாதத்திலே சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதம் நரகத்தின் வாயல்கள் மூடப்பட்ட மாதம் லட்சோப லட்ச பாவிகளை அல்ல மன்னிக்கின்ற மாதம் சைத்தான்களுக்கு விளங்கிடப்பட்டிருக்கக்கூடிய மாதம் சகோதர்களே அது மட்டுமல்ல பொருளா நிறுத்தப்பட்ட மாதம் பெருமையை மகத்துவத்தை நமக்கு அல்லாஹு அல்லாஹுக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று என்ன உலக அற்புதங்களில் ஒன்றாக குரவான் இருக்கிறது சகோதரிகளை ஒன்றை யாருக்கும் உருவாக்க முடியாது அமைக்க முடிய முடியாது அவ்வளவு கைகளில் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த புனிதத்தை விளங்காமல் இருக்கிறோம் அற்புதம் இதை போன்ற ஒரு வரியை ஒரு வரியை போன்ற உருவாக்க முடியாது அல்லாஹு புரிதேம் என்ன நினைச்சிருக்கிறீங்க சந்தேகமா யாராவது எழுதி வைத்தது என்று நினைக்கிறீர்களா யாராவது உலகத்தில் ஒரு திறமைசாலி அவருடைய அவருடைய திறமையால் ஆற்றியது என்று நினைக்கிறீர்களா அல்லா சொல்லுறா உங்களுக்கு இந்த ஒரு சந்தேகமா இதை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு முடியாதா உங்களுக்கு இந்த புறானிலே சந்தேகம் இருக்குமானால் உங்களுக்கு முடியுமானால் இந்த புறாணை போன்ற ஒன்றை உருவாக்குங்கள் பார்க்க என்று அல்லாவுக்கான சகோதரிகளை இன்றைய இன்டர்நெட் யுகம் இன்றைய விஞ்ஞான யுகம் இன்றைய கம்ப்யூட்டர் யுகம் விஞ்ஞானத்திலே தொழில்நுட்பத்திலே மனிதன் எவ்வளவு முன்னேறி விட்டான் எவ்வளவு சாதனைகளை சாதித்து விட்டான் எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டித்து கண்டு விட்டான் சந்திர மண்டலத்திலே கால் பறித்து விட்டான் அந்நாள் ஒரு ஆணை விடுகின்ற சவால் இது இன்றைய அறிஞர்களுக்கு இன்றைய புத்திகளுக்கு இன்றைய விஞ்ஞானிகளுக்கு இன்றைய எழுத்தாளர்களுக்கு தெரியா சே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முறியடிப்பதற்காக கோடிக்கணக்கான எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிக்கப்படக்கூடிய பணம் வேறொரு பொருளுக்கு செலவழிக்கப்படுமே ஆனால் முகவரியே இருக்காது ஆகிவிடும் சகோதரர்களே ஆனால் அல்லா என்ன சொல்லுகிறார் இந்த குரான் உங்களுக்கு உருவாக்க முடியாது நாங்களே இறக்கி வைத்தோம் நாங்களே பாதுகாப்போம் என்ன நினைக்கிறீங்க பாருங்கள் அல்லாஹு சவால் முடியும் என்றால் ஒரு ஆணை போல ஒன்றை உருவாக்குங்கள் இதுவரைக்கும் யாரும் உருவாக்கவில்லை இதுவரைக்கும் யாருக்கும் உருவாக்க முடியாது செய்யவே முடியாது இவ்வளவு அற்புதம் நிறைந்த புனித ஒரு ஆணை அல்லா ரமலானுடன் சகோதரர்களே எனவே ரமலானுடைய சிறப்பை சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரு ஆண் அல்லாஹால சொல்லுகிறார் என்ன விஞ்ஞான முன்னேற்றமோ என்னென்ன அடிப்படை குரான் தான் எல்லாமே அங்கே அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாதார அமைப்புகள் வியாபாரிகள் மனித சமுதாயத்துக்கு அறிவு உகட்டுகின்ற அறிவு சொல்லிக் கொடுக்கின்ற அறிவு நூலாகிய அல்லாவுடைய வேதமாக நாங்கள் நமநாவிலே தான் நடக்கி வைத்தோம் எனவே சகோதர்களே இந்த மாதம் இறங்கப்பட்ட மாதம் எனவே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லா சொல்லுகிறார் யாருக்கு இந்த மாதம் கிடைத்துவிட்டதோ பெரிய பாக்கியம் அலட்சியம் செய்ய வேண்டாம் அதனாலதான் அலட்சியமாக கருதுபவர்கள் ரமலானை அலட்சியப்படுத்துபவர்கள் அவர்கள் சகோதரர்களை ஒரு முஸ்லிமாக முடியாது ஒரு மூமியாக இருக்க முடியாது அவர்கள் வெளிப்பகத்துக்காரர்கள் அவர்கள் நோம்போட விளையாடுறாங்களோ அப்படின்னா நோம்ப காரணம் இல்லாமல் விட்டு இருக்கிறார்களோ அன்னகும் விபச்சாரம் செய்பவரை விட இவன் கெட்டவனாக இருக்கிறான் மண்மம்மான் மின் அன்னோ கொடுத்த அனுமதி இல்லாமல் நோம்பை விடுவது அண்ணோ நோம்பை விடுவதற்கு என்ன அனுமதி கொடுத்திருக்கிறான் கடுமையான நோய் அல்லது நோபு பிடிப்பதால் கூடுகின்ற நீண்ட காரணமும் இருந்தால் உங்களால் நோபு பிடிக்க சிரமமாக இருக்கிறது என்றால் ஐயா மின் வேறொரு காலத்திலே நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் சமார் செய்யுங்கள் என்று அம்மா சுத்தா சொல்லுகிறார் எனவே காரணம் புனிதான விட்டு விடுகிறாரோ நவியன் இது அர்த்தம் என்று சொல்லி அலட்சியம் பண்ணி ரமணானுடைய ஒரு நோன்பை சகோதரர்களே உதாசீனம் செய்து விடுவானே விட்டு அந்த ஒரு நோம்புக்காக அடைந்து கொள்ளீசன் எழுபது பண்ணியிருக்கிறார்கள் இந்த மாதத்தை எப்படி வரவேற்றேக்கு முன்பு மாதத்திலேயே